நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு ஆகஸ்ட் பன்னெண்டு நம்ம இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு பல துறைகள்லையும் இந்தியா முன்னேறணும் அப்படின்ட்டு பல திட்டங்கள் அது விவசாயத்தை பேஸ் பண்ணின திட்டங்கள் தொழில் வளர்ச்சி திட்டங்கள் மருத்துவ வளர்ச்சி கல்வி வளர்ச்சி இப்படி பல துறை வளர்ச்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதுக்காக அரசாங்கத்திலிருந்து தேவையான நிதி உதவிகள் தரப்பட்டு வந்தது அந்த மாதிரி ஒரு துறைக்கு அரசாங்கத்திலிருந்து உதவி பெற்று இன்னைக்கு உலகத்தையே இந்தியாவை திரும்பி பார்க்க வச்ச ஒரு துறை அப்படின்னா அது விண்வெளி ஆராய்ச்சி துறை அதாவது ஸ்பேஸ் டெக்னாலஜி அந்த ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கு இந்தியால முதல் முதலா ஒரு சிறந்த அடித்தளம் அமைச்சு கொடுத்து அந்த விண்வெளி துறையோட திட்டங்களுக்கு முன்னோடியா இருந்து இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அதாவது ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டவர்தான் இந்தியால அகமதாபாத் நகரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் பிறந்த விக்ரம் சாராபாய் அவர்கள் அவரோட பிறந்த தினம்தான் ஆகஸ்ட் பன்னெண்டு அறிவியலாளர் விண்வெளி ஆராய்ச்சியாளர் விக்ரம் சாராபாய் அவர்கள் குஜராத் காலேஜ்ல பட்டப்படிப்பை முடிச்ச பிறகு இங்கிலாந்துல இருக்கிற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல டாக்டர் பட்டம் வாங்கினார் விண்வெளியில இருக்கிற காஸ்மிக் கதிர்கள் பத்தின ஆராய்ச்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் டாக்டர் பட்டம் பெற்றார் டாக்டர் பட்டம் வாங்கின பிறகு இந்திய திரும்பன விக்ரம் சாராபாய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல அகமதாபாத் ரிசர்ச் லேபர்டரி அப்படிங்கிற காஸ்மிக் கதிர்கள் பத்தி ஆராய்ச்சி பண்ண ஒரு நிறுவனத்தை உருவாக்கினார் முளுக்க முளுக்க விண்வெளி பத்தின ஆராய்ச்சிக்காகவே உருவாக்கினாரு இந்த நிறுவனத்தை சாராபாய் அவர்களோட கைடன்ஸால இந்தியாவில் உருவான நிறுவனங்கள் தான் அகமதாபாத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்ட இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் தொடங்கப்பட்ட நெஹ்ரு ஃபவுண்டேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இரண்டு நிறுவனங்கள் இது தவிர அகமதாபாத்தில் பஞ்சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தையும் அதாவது அகமதாபாத் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ரிசர்ச் அசோசியேஷனையும் உருவாக்கினார் சாராபாய் அவர்கள் அறிவியல் ஆராய்ச்சி வரும்போதும் விண்வெளி ஆராய்ச்சி வரும்போதும் சாராபாய் அவர்களோட கான்ட்ரிபியூஷன் மிக பெரியதுன்ட்டு சொல்லணும் சென்னை கல்பாக்கத்தில் இருக்கிற அணுமின் நிலையம் கொல்கத்தால இருக்கிற சைக்ளோடான் ப்ராஜெக்டும் ஹைதராபாத் கார்பரேஷன் ஜார்க்கண்ட்லியம் கார்பரேஷன் நிறுவனம் இதெல்லாம் தொடங்கப்பட காரணமா இருந்தவர் விக்ரம் சாராபாய் அவர்கள் இந்தியாவும் மற்ற உலக நாடுகள் போல விண்வெளி ஆராய்ச்சிகள்ல சிறந்து விளங்க அவரால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம்தான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிற இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ அவரோட இந்த பணிகள் அவர் பல துறையிலையும் சிறந்து விளங்கினார் அப்படிங்கிறது நமக்கு இதுல தெரிய வரும் அவரோட நினைவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தொடங்கப்பட்ட திருவனந்தபுரத்தில் இருக்கிற விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்துக்கு விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்ட்டு இருக்கு அறிவியல் விவசாயம் ஆராய்ச்சி மேலாண்மை அதாவது மேனேஜ்மெண்ட் இப்படி எல்லா துறையிலையும் சிறந்து விளங்கின விக்ரம் சாராபாய் அவர்களை இந்திய அஞ்சல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி 20 பைசா மதிப்புள்ள அஞ்சல் தலையை வெளியிட்டு அவரை கௌரவப்படுத்தி இருக்காங்க இந்த அஞ்சல் தலையை நாம அறிவியல் அதாவது சயின்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் விண்வெளி ஆராய்ச்சி அதாவது ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் ஜெயினிசம் அதாவது ஜெயின மதம் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் சமாதானம் அதாவது பீஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம் சேகரிக்கலாம் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்